வாத ஊரடிகளுக்கு உபதேசித்த படலம் இது ஐம்பத்தி எட்டாவது படலம் அறுபத்தி நாலு இப்ப நம்ம ஐம்பத்தி எட்டு வந்து இருக்கிறோம் ஐம்பத்தி ஏழு ஒரு ஏழு படலம் மூன்று படலங்கள் நம்முடைய மனிவாகியது அதுல முதல் படலம் இது முதல் பகுதி இது அது வாத உபதேசித்தது என்று நமக்கு பல அருமைப்பாடு தெரியணும் நம்ம நால்வர் பெருமக்களிலே நான்காம்வராக இருக்கிற மணிவாசகரை பற்றி அறிவதற்கு போதிய கருவியே இல்லை சொல்றாரே கூட சொல்லுவதெல்லாம் சொல்லுகிறார் அவ்வளவுதான் தெரியுது ஆனால் உண்மையான இந்த மழை சொல்வதற்கெல்லாம் அந்த வரலாறு இவர்களா இருப்பதை கொண்டு அப்படி வச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் ஆனா கல்லாடம் முதல் கல்லாடம்ங்கிறது சங்ககாலம் கல்லாடத்திலிருந்து நம்முடைய மீனாட்சித்தரம்பி அவர்கள் கூட பாடியிருக்கிறார்கள் மணிவாசகர் வரலாறு அநேகமா ஏழு எட்டு ஒன்பது நூல் இருக்கு மணிவாசகர் அறிவதற்கு அந்த ஒன்பது நூல்கள் இருந்தும் கூட மணிவாசகரை பற்றி உண்மையாக அறிவதற்கு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை காரணம் அவர்களும் தாம் தாம் தோன்றியவாறு பாடியிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதுக்கெல்லாம் என்ன சான்று இல்லை அதனால் மணிவாசகர் வரலாறு தான் பாவம் என்னின் அல்லால் ஏழை ஏன் சொல்லி ஏத்துகேனும் என்று பெருமானைப் பற்றி பாடுவது போல மணிவாசகரையும் என் என்னானாய் என்னின் அல்லால் ஏழை சொல்லி ஏத்துகேனும் என்று தான் சொல்லும் ஆனாலும் பரஞ்சோதி முனிவருடைய கண்ணோட்டத்தில் இப்ப என்ன சொல்றார் அவளை தான் பார்க்கிறோம் அதனால் அது வந்து இவருடைய கண்ணோட சொல்லுகின்ற கருத்தை பார்க்கலாம் இந்த வரலாறு அறிய முடியவில்லை மணிவாசர் வரலாறு அறியணும்னா இவங்க எல்லாம் சாட்சிகாரங்க யாரு திருவிழாப்பான ஆசிரியர் கல்லாளம் மீனாட்சி பிள்ளைவாள் இவங்க எல்லாம் இந்த சாட்சி காரங்கால உள்ளதை விட சண்டகாரங்காலும் ஒரு பழமொழி உண்டு அது போல இதை விடுத்து நேராக திருவாசகத்துல போய் விழுந்து ஐயோ திருவாசகத்தை கொண்டே மணிவாசகர் வரலாறு என்ன அறிய முடியலாம் என்று அசைக்க முடியாது அதனால மணிவாசகர் வரலாறு பேசுவதை விட திருவாசகத்தில் மணிவாசகர் அப்படி கொடுத்துட்டோம்னா நமச்சிவாய வாழ்க்கை தொடங்கி அச்சோப்பதியம் வரையிலே அந்த இதுக்குள்ள என்ன கொட்டிருக்க அவரை பற்றி என்ன அறிய முடியும் எந்த ஊர்கார அப்பா அம்மா என்ன தொழில் செய்தார் குதிரையை வாங்க போனார் போனிடத்தில் நடந்தது என்ன அதனுடைய முடிவு என்ன இதெல்லாம் எங்க திருவாசகத்தை வச்சுக்கிட்டே சொல்லிட்டு முடிஞ்ச இந்த மூணு படலும் முடிஞ்ச பிறகு திருவாசகத்தில் மணிவாசகர் என்று ஒரு ஒரு ஓப்பு வச்சுப்போம் இன்னைக்கு இவங்க எல்லாம் போட்டோம் ஏன்னா அப்படினா இதெல்லாம் நமக்கு அவ்வளவு பிடிக்காது இதை முதல்ல முடிச்சுடும் முடிச்சுடும் அதனால் இப்பொழுது நாம் பரஞ்சோதி முனிவருடைய திருவாக்கை கொண்டு மணிவாசகரை பற்றி நாம் அறிய முற்படுகிறோம் என்று சொல்லுவோம் அது மற்ற மூவரை பற்றி சேர்க்கிறார் ஆழாக அப்படி பேசிட்டார் என்னமோ நம்மட்டுக்கு அடுத்த ஒரு மாதிரி ஐயா ஞான சம்பந்தர் சீர்காழி அம்மா பேர் பகவதியார் அப்பா பேர் சிவவாத இறுதியார் ஆடே திருநாவுக்கரசர் ஐயா டிம்பெருக்கும் திரு ஆமூர் திருவாமூர் அப்படிங்களா அப்பா பெரியா போலனார் அம்மா பெரியா மாதினியா சுந்தரரியா திருநாவலூர் அப்பா பெரியா தடையனார் அம்மா பெரியா இசுஞானியார் இந்த மூணு பேருக்கு உடன்பிறப்பு யாருக்கு இருந்தது நாவக்காசருக்கு தான் அந்த உடன்பிறப்பு தங்கச்சியா தாங்க தமக்கையா தமக்கை அது பேர் இருந்தாங்க திலகவதியார் என்னமோ நம்ம ஊட்டுக்கு அடுத்த ஊர்ல இருக்கும் விழுப்புத்தோம் இது போல் மணிவாசகர் வரலாறு எழுதும்படியான புண்ணியம் சேக்கிராருக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த ஒன்பது நூலையும் கொண்டு போட்டுட்டு பெரிய பிராணத்தில் மணிவாசகர் என்று வந்த நாம செய்த எத்தனையோ பாவங்களிலே இது ஒரு பாவம் இவரை பற்றிய வரலாறு சேக்கிரார் வாயிலாக அறிய முடியாத ஒன்று ஏன் அறிய முடியல ஏன் அறிய முடியல கொஞ்சம் சேக்கிலர் காலத்துக்கும் பிற்பட்டவரோ அன்று சேக்கலார் காலத்துக்கு முற்பட்டவர்தான் மூவர் காலத்துக்கும் முந்தியவரா பிந்தியவரா என்பதுதான் ஆய்வில் நாம் வைத்திருக்கிறோம் காலத்துக்கு முந்தியது எனினும் ஏன் சொல்லவில்லை அறுபத்தி மூன்று சொன்னது ஏன் சொல்லலை என்றால் அவர் பிள்ளையார் கூட்டிக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டா திருத்தொண்ட தொகை அப்புறம் அதற்கு வழிநூலாக இருக்கிற நம்பி நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி எனவே முதல் நூல் திருத்தொண்ட தொகையாய் வழிநூல் நம்பி நம்பி திருவந்தியாதியாய் இந்த இரண்டையும் தனக்கு முன்னோடியாய் வைத்தமையினாலே அந்த இரண்டு நூலிலும் மணிவாசகரை பற்றி இல்லாமையினாலே இவரும் சொல்லவில்லை ஏன்னா தனக்கு முன்னோடி அந்த இரண்டு நூல்தான் வைத்துக்கிட்டார் ஆனா மணிவாசகர் முன்ன முன்னதான் சேர்க்கலா இருக்கு மூவருக்கு முன்னையா பின்னையாங்கிறதுல வேணா நமக்கு இன்னமும் ஐயப்பாடுதான் செய்யும் ஆமா ஆமா ஒரு முடிவுக்கு வர முடியலதான் மரமல்லாம் போய் எழுதியிருக்காரு சீனிவாச பிள்ளை எழுதிருக்கு தஞ்சாவூர் சீனிவாச பிள்ளைன்னு ஒருத்தர் வழக்கறிஞர் அருமையா இந்த வரலாறு எழுதினார் அவர் எல்லாம் மூவருக்கு பிந்தியவர் அவங்க மூவருக்கு முந்தியவர் இப்படி இருந்து ஒன்று வச்சுக்கோ இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேணாம் எனவே பரஞ்சோதி முதல திருவாய்க்கிலிருந்து நாம் அறிகிறோம் கலை வீசு மதிச்சடையோன் கலல்துறைவன் தலை சென்று வலை வீசி அவன் பாச வலை வீசும் பரிசீது சென்ற முறை என்ன படித்தோம் இறைவன் சென்று வலை வீசி பெருமாட்டியை மனந்த திறத்தை சொன்னோம் எனவே வலை வீசிய படலாம் இப்பொழுது அலை வீசும் புனல் வாத ஊரரை வந்து அவிச்சை வலி நிலை வீசி பணிகுண்ட நெறியறிந்த படிமொடிவாம் எனவே திருவாத அவருக்கு பெருமான் என்ன செய்தான அவிச்சை வழி நிலை வீசி பணி கொண்டிவாசருக்கு செய்தது என்ன அவருடைய அரிய அவிச்சை வழி அவிச்ச அறியாமை அறியாமை வாயிலாக அவருக்கு இருந்த அந்த அமைப்பை எல்லாம் மாற்றி தான் உபதேசித்த திறத்தை அவரை ஆட்கொண்ட திறத்தை இனி நாம் சொல்லுவோம் என்று மணிவாசகருக்கு சொன்னார் அல்லவா அப்படி சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது எங்கே தொடுத்தவர் தொடுத்த வறுமையும் பயனும் தூக்கி வழங்குனர் போல் அடுத்த வயல் குளம் நீரப்பி அறம்பெருக்கி அவனியலாம் உடுத்த கடல் ஒருவர்க்கும் உதவாதியா புனல் வைகை கரையுளது அருமை அவர் ஊர் எதுனா திருவாத ஊர்னு சொல்லி அப்படி சொன்னா அது உரைமுடைய உரைமுடைய எழுதினா செய்யுள்ள அல்லவா அது ஒரு கவிஞர் அல்லவா ஆதலால் அந்த நல்ல கவிஞரானதுனாலே சொன்ன அந்த திருவாத ஊர் எங்க இருக்குன்னா வைகை கரையில் இருக்கிறது வைகை நதியுடைய கரையில் இருக்கிறது என்று சொன்னா வைகை நதிக்கு இருக்கிற ஏற்றம் என்ன காவிரியை விட காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருள நிதி பாரதி அந்த அருமை பாடு ரொம்ப அருமை காவிரிக்கு இல்ல அப்புறம் தென்பெண்ணை பாலாறு அதுக்கெல்லாம் இல்லாது தமிழ் கண்ட பெருமை வைகை நதிக்கு உண்டு காலத்தில் இருக்கிற வசன கவிதையாளந்தருடைய தமிழ் ஏன் இந்த ஆற்றில் எந்த ஒரு ஏட்டை போடுகிறோமோ அது எதிர் சொந்த ஏடு வென்றதாக கருதுவோம் என்று சமணர்கள் சொல்ல சரி அப்படியான உன் ஏட்டை போடுப்பான போட்டது தான் தெரியும் எங்க போச்சுன்னு தெரியல ஞான சம்பந்தர் எழுதி போட்டார் ஆனால் அந்த ஏடு எதிர் வந்ததான் எனவே காவிரியோ தென்பெண்ணையோ பாலாரோ தண்ணீர் கண்டது ஆனால் வைகை தமிழ் கண்டது காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருளை நதினால ஆன்மீக உணர்வுடையவன் அதனால் அதை பாடி வைத்தாமன் ஆன்மீக உணர்வுடையனாலே அதை பாடி வைத்தான் தமிழ் கண்டதோர் வைகை பொருணி நதி யாரு தமிழ் ஞான சம்பந்தருடைய தமிழ் திருமுறை தமிழ் அதைக்கு தான் உண்மை காவிரி எல்லாம் நடந்தி காவேரி இளங்கோடிகளால் ஆனா இதற்கு பல பெருமை உண்டு அதெல்லாம் நாட்டு சிறப்பு நகரச் சிறப்புல தேக்கலா பெருமான் ரொம்ப அருமையா செய்து வைப்பார் அத ஆண்டு காண்கள் எனவே தொடுத்த வறுமையும் பயனம் தூக்கி வழங்க போகுல் வைகை ஆறு எப்படி பார்த்ததுனா பாவத்தில பேர் ரொம்ப நொடிச்சு இருக்கிறாங்க வறுமை பத்து நாள் பட்னி சிலருக்கு ஏதோ அன்னாரங்காட்சி இல்ல ஆனா அதிக வசதி இல்ல அப்படி இருக்கு பார்த்துதான் வைகை யார் ரொம்ப அறத பட்னியா கிடக்கிறது யார் கொஞ்சம் அப்படி மேம்போக்கா ஏதோ வாழ்க்க முடியுது ஆனா மற்றதை அணிவிக்க முடியாதுன்னு பார்த்துதான் எந்த இடத்துல பல நாள் பட்டினியோ அதுக்கு நிறைய பணம் கொடுக்கறது யாருக்கு தினப்படி நடக்க முடியுதோ அவங்களுக்கு சோத்து தண்ணி கவலையில் அப்படின்னு சொன்னா நாளைக்கு தீபாவளியாப்பா என்ன பண்றதுங்க பிள்ளை குண்டிக்கலாம்னு சொன்ன ஏதோ ஒரு சோத்துக்கு போதுங்க இந்தா நால ஒரு நாள் பொழுது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது நாயிரம் கொடுத்து எடுத்துக்க எது ஜவுளி எடுத்துக்கன்னு கொடுக்கு அப்போ ஒண்ணுமே சோத்துக்கு இல்லாதவனுக்கு அந்த சோத்து கொடுக்கறதும் அதெல்லாம் வசதி இருக்கிறவனுக்கு தீபாவளிக்காக ஒரு பிரசன்டேஷன் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லையோ அங்க என்ன பண்ணும் தண்ணிய போய் ரொம்ப ரொப்பிடும் எது குழமையே ரொம்பிடும் ஏற்கனவே குளமெல்லாம் முக்காலுக்கு மேல இருந்ததுக்கு கொஞ்ச தூரம் தண்ணி ரப்பி அப்படி போடும் எனவே அந்த கொடுக்கின்ற வாங்கப்படுகின்றவர்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவு கொடுக்குமா அப்படி கொடுத்தது கொடுத்துட்டு அந்த வைகை ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் கரையோரத்திற்கே ஓடினாள் போனான் போனா கடலுக்கு போகலையாம் ஏன்னர் கடல் உப்பு வாயில ஊத்த முடியாது அந்த கஞ்சங்கத்தை நம்ம போறதான்னு சொல்லிட்டு வைகை மட்டும் கடலுக்கிட்டே போவாது ஏன்னா கடலில் சங்கமமாகாத நதி எது வைகை இதை பற்றி நம்ம மதுரை காரங்கிட்ட கேட்டோம் எப்படி எங்கயோ அதாவது ஒரு இடம் சொன்னார் அந்த இடம் வரைக்கும் அந்த வைகை பூ தான் அதுக்கப்புறம் நேரடியா கடல்ல கலக்கலையா அந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போய் போய் எங்கேயாவது சேருது ஆனா நேரடியா கலக்கலை யாரே இப்ப இருக்கிற மதுரையில் இருக்கிறவங்க சொல்றது ஆனால் இவர் என்ன சொல்றார் கடலில் கடக்காத ஒரு நரி உண்டென்றால் அது எதுதான் அப்படியான இவர் ஏன் சொன்னார் கேட்டா நேர கடல்ல கலக்கலையா எங்கயோ ஒரு ஏரியோ இருக்கா அதுல போய் உண்டு அப்புறம் அங்கிருந்து போகுதான் இவர் சொன்னது ரொம்ப அய்மை இருக்கிறது இருக்கின்ற இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறவங்களையும் கேட்க முடியுது ஒன்று இரண்டாவது அவருடைய காலம் எந்த காலமோ எப்படி இருந்ததோ நமக்கு ஒண்ணு சொல்ல முடியாது காவிரிக்கு கரை கரியார் பெருவளத்தான் தான் மேட்டூர் டேம் கட்டினது அப்புறம்தான் இந்த மேட்டூர் டேம்னு ஒண்ணு கட்டலன்னு சொன்னா அங்க பெயர் தண்ணி பூரா எங்க வந்துடும் எல்லாம் நம்ம சீகாடி வரைக்கும் வந்துடும் இப்ப ஒரு சொட்டு கூட தரமாட்டேன்னு சொல்றதுக்கு பம்பு இல்ல கட்டணும் நல்லதுதான் கட்டணும் ஆனா அது இந்த மாதிரி ஒரு தீமையும் உண்டாக்கிட்டு என்ன பண்றது ஆகவே இந்த வைகையானது கடலில் பாயாமைக்கு என்ன காரணம்னாரு எல்லா ஏரி குளமும் மற்றவங்களுக்கு பயன்படுது அதனால மற்றவங்களுக்கு பயன்படுறதுனால இந்த ஏரி குளத்தையெல்லாம் ரப்பித்தான் இந்த மற்றவர்களுக்கு பயன்படாமல் இருக்கிறது எது இந்த கடல் ஏன் உப்பு இருக்குது அதனால அதுக்கிட்டே போறதில்லை கற்பனை கற்பனை ஆனா இதே காவிரியை இளங்கோடிகள் வர்ணிக்கின்ற பொழுது மாலை வெண்குடைய தென்னி செங்கோல் அது கங்கை தன்னை பூனந்தாலும் புலவாய் வாரி காவேரி அதெல்லாம் அப்புறம் பாருங்க அல்லவா இப்படியாக கடலோடு களவாத வாத வைகை கரையில் உடையது வாத ஊர் அப்படி ஊர் எப்படி இருக்கும் விழவரா நகரெங்கும் அந்த திருவாத ஊர்ல தோரணம் கட்டது என்னைக்குமே மாத்த மாட்டாங்களாம் ஏன் வாரம் ஒண்ணு சில வயசுல நாளுக்கு அப்படிப்பட்ட விழா பாரு நாளைக்கு தீபாவளி அடுத்த வாரம் சஷ்டி அதுக்கு அடுத்த ஒரு நாலஞ்சு நாள்ல கார்த்தி பாத்தீங்கன்னா சமய ஒடுகளாற்ற ஒரு ரெண்டு மூணு இது ஒரே மாதத்துல வந்துரும் அதனால நமக்கு பல எதர்பாடு எல்லாம் சொன்ன பாருங்க அது மாதிரி நகரங்கும் இதே அமைப்பை நம்முடைய தேக்கடா பெருமான் வீதி என்னமா இருக்கும் நல்ல ஒளி கேட்கமா கண்ணா பின்னா ஐயோ அந்த மாதிரி ஒலிதான் திருவிழாவும் நடந்து கொண்டே இருக்கும் என்ற அவர் அதே போல விழவரா நகரெங்கும் விழாக்களே எப்ப பார்த்தா நடந்து கொண்டிருக்கோம் விருந்தராமன எங்கும் ஒவ்வொரு வீட்டையும் பாத்தீங்கன்னா விருந்து வந்துகிட்டே இருக்கும் திருவண்டு தான் சொன்னார் ஒரு வாரத்துக்கு முன்ன வருந்து வந்து விருந்து என்னங்க இப்ப அவசரம் இதெல்லாம் முடிச்சு சஷ்டிக்கு அப்புறம் போலாங்க சஷ்டிக்கு வாங்க நம்ம பாலமுகன் கோயிலுக்கு போகலாம் குருமூர்த்தியை வழிபாடு செஞ்சுட்டு முருகனையும் வரலாம் ஐயா வந்தே ஒரு வாரம் ஆச்சுங்க இப்ப என்ன அதனால அப்படிங்கிறாங்க அவன் பெட்டிட்டு வருத்தர் இவர் வீட்டுக்கு விருந்து தம்பி தம்பி ஐயாவே பெட்டி வாங்கிட்டு வாட்டியை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போய் வீர ஐயாவுக்கு நீர் போட்டியா தண்ணீர் வேணுமா கேக்குறேன் செல்விருந்து ஓம்பி வறுவிருந்து பார்த்திருக்கும் நல்விருந்து வானத்தவர்கினர் விருந்தின விருந்தரா மன எங்கும் எங்கும் அருமை ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன கேட்டீங்கன்னா மங்களம் என்ப மணிமாட்சி நன்கலம் நன்மக்கட்பேரு வீடுதோறு சின்ன குழந்தைகள் அதனால மடலை குழந்தைகள் அப்படியே இருக்கணும் குழரிநிதி ஆழினி என்ப தம்மக்கள் மழலை சொல் அப்படிப்பட்ட அந்த மடலைகள் இருப்பாங்களாம் வீடுதோறும் மரையரா கிடையெங்கும் நல்ல வேத கணபாரிகள் அவங்க என் தானும் தன்னுடைய மாணாக்கன் இருக்கிறது என்ன வேதங்களை ஒழித்துக் கொண்டே இருப்பாரு முத்தமிழ் விடா இயல் இருக்கு இசை இருக்கு நாடகம் இருக்கும் எடுத்துக்கெல்லாம் நல்ல அருமையான இயங்கள் கூட இருக்கும் எது யாழ் என்ன முகர்சிங் என்ன மிருதங்கம் என்ன இவையெல்லாம் இருக்குமா இப்படியாக முழவுகள் எல்லாம் இருக்குமா முகில் அரா எங்கும் அப்படியே சோலைகள் பாத்தீங்கன்னா அது அப்படி உயரமா இருப்பது மட்டும் இல்லாம தவழுவான் மேகங்கள் தவழ்ந்து போமா இதுல ரெண்டு கருத்து மேகங்கள் தவழும் என்பதனாலே மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யும் என்பது மேகங்கள் தவழும் என்பதனாலே அந்த சோலைகள் அதுவரைக்கும் உயர்ந்திருக்கும் அர்த்தம் எங்க வானம் வரைக்கும் இருந்தால்தான் மேகம் தவழும் ஆகவே தவழ் ஒரு மருங்கு சோலையின் உயர்வு இன்னொரு மருங்கு சோலையின் செழிப்பு நல்ல மழை பெய்யும் அதனால தளிச்சு பூத்து கொடுங்க இப்படியாக உழவரா வயல் எங்கும் நீங்க அங்க வயல்லீங்கன்னு சொன்னா உழுதல் அப்படியே உழவர் ஓதை மத கோதை உடை நீதை தன்பதங்கொள் விழவர் ஓதை திறந்தார்பே நடந்த இவாழி காவேரி இளங்கோடிகள் அதனால நல்ல உடம்புகள் அருமையா பயன்படுத்துவாங்களாம் தண்ணீர் பயன்படுத்தி நெல்லு நலவின் நெல்லு இப்படி எல்லாம் இப்படியாக இருக்கிறது இது எப்படினாரு உடம்பரா உயிர் போல அருமையான ஓமை மற்றதெல்லாம் கூட மற்ற பலவர்கள் சொன்னார்கள் இந்த ஓமை காட்சி சொன்னது இவர் உடம்பு ஆரா உயிர உடம்பு விட்டு உயிர் பிரியுமா பிரியாது அதுபோல விழாக்களை விட்டு தெரு பிரியாது சின்ன குழந்தைகளை விட்டு அந்த மனை இருக்காது உழவர்கள் வயலை விட்டு வெளியில வர மாட்டாங்க ஏன்னா அங்கங்க அப்படி பணிஞ்சிருப்பாங்க ஒரு காலத்துல கிராமங்கள்ல பொண்ணு சொன்ன காலையில நீங்க ஆறுல இருந்து காலையில அவங்க நாலு மணிக்கு போனாங்கன்னா வயலுக்கு எட்டு எட்டரை மணிக்கு மனைவியர் உணவு எடுத்துட்டு போயிடுவாங்க போனா வீடு பூட்டியே கிடைக்கும் நீங்க சென்சஸ் எடுக்கணும்னு சொன்ன ராத்திரி ஏழு ஏழரை மணிக்கு போனாதான் சென்சஸ் எடுக்கலாம் கிராமங்கள்ல எட்டு ஒன்பது ஆச்சுன்னா எல்லாம் ஊரடங்கிடும் ஏன்னா பகல் பூரா வயல்ல அடங்கிடும் இப்ப எல்லாம் ஒலியும் ஒலியும் ஏன் பகல்ல வேலை செஞ்சாதான இப்ப அப்படி எப்பவுமே கிராமம் எல்லாம் டவுன் ஆயிட்டு நகரமா போய்ட்டு அப்ப எல்லாம் கிராமம் கிராமமாக இருந்த ஒரு காலம் ஏதாவது பாப்போம் நாட்டுல தான் போயிட்டு இலக்கியங்கள்ல பாருங்க எனவே உடம்பரா என்ன இப்படிப்பட்ட அந்த இதுல ஊர்ல அமாத்தியரில் அமாத்தியர் ஒரு குடி அது என்னன்னு கேட்டா வேதம் ஓதுகின்றவர்களிலே அமைச்சராக இருப்பவர்களுக்கு அமாத்தியர் பேர் குறிப்பு தர்றாங்க இந்த மாதிரி அவர் கோத்திரத்தில் பிறந்தாருங்கிறதுக்கு என்ன சான்று இவங்க சொல்றதுதான் சான்று தொடங்கும்பேன் வேளாண் குடி தலைவர் என்று சொல்றார் சத்தியம் அது ஞான சம்பந்தர் கவுனிய போத்தார் சத்தியம் ஏன் அவரே பாடினார் சம்பந்தன் சொல் என்று அவரே பாடுறார் சுந்தரர் சிவாச்சாரியாட்டு குழந்த சிவாச்சாரியார் என்பது தெரியுது அப்பர் சுவாமிகள் வேளாண் குடி என்பதும் தெரியுது சுந்தரர் சிவாச்சாரியார் மரபில் பிறந்தவர் என்பதற்கு சாண்டன்னு அடுத்த திங்கள் மற்றவர்கள ஒரு தாள் எத்தனை படத்தில் நடிக்கிறான் சான்றுகள் இருக்கின்றன அமாத்தியர் குலம் என்பதற்கு சொல்றது தூய சிவாக மனிரியின் துறை விளங்க வஞ்சனையான் மாயனிடும் புத்த இருள் உடைத்து ஓட வந்தொருவர் சேய இளம் பரிதியன சிவன் அருளால் அவதரித்தார் பெருமா